السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على امام الدعاه ورحمه المهداه ونعمه المستهدا سيدنا وامامنا واثوتنا وقدوتنا وحبيبنا محمد وعلى اله وصحبه ومن لاح بدعوته واهتدى بسنته الى يوم الدين اما بعد فيا عباد الله اتقوا الله ايا يا اولا بتقوى الله عباد الله قال تعالى وهو اصدق القائلين اعوذ بالله من الشيطان الرجيم فبينها رحمه من الله انت لهم ولو كنت فظا غليظ القلب لنفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وتعاملهم في الامر واذا عزمت فتوكل على الله ان الله يحب المتوكلين وقال رسول الله صلى الله عليه وسلم ليس المؤمن بالطعن ولا اللعان ولا الفاحش உலகத்தை படைத்து பரிபாலித்து ரச்சித்து காப்பாற்றுகின்ற அல்லாஹுக்கே எல்லா புகழ்மது முக்தபாஹே அணிவு செல்லும் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிரையார்கள் தோழர்கள் அன்னாரை பின்பற்றி வாடுகின்ற நல்லதியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக அல்லாவின் நல்லதியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்டதித்தங்களையே வாழ்வில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏற்று பின்பற்றி வாடுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கின்றேன் அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு நாணயத்துக்கு இரு பக்கங்கள் இரண்டு பக்கங்கள் ஒரு பக்கம் வழிபாடுகள் ரிச்சுவல் மறுபக்கம் பண்பாடுகள் மோரல் நமது வீனுக்கு இவ்வாறு இருபெரும் பக்கங்கள் இருக்கின்றன ஒரு பக்கம் வழிபாடுகள் வணக்க வழிபாடுகள் மறுபக்கம் பண்பாடுகள் ஒழுக்கங்கள் குண நலன்கள் இந்த இரண்டு நிறைவிடத்தில்தான் முழுமையடைகிறது சம்பூர்ணம் அடைகின்றது வழிபாடுகள் கூட பண்பாடுகளுக்கு துணையாக அமைய வேண்டும் வணக்க வழிபாடுகள் கூட மனிதனிலே உயர்ந்த பண்பாடுகளை வளர்க்க வேண்டும் என்று நமது தீன் எதிர்பார்க்கிறது பண்பாடுகளுடைய குணநலன்களுடைய நிறுத்தியை மிக முக்கியமாக நமது வணக்க வழிபாடுகள் எதிர்பார்க்கின்றன பயன்பக்குரிய தகவல்களே அல்லாவுடைய நதியார்களே பண்பாடுகளை உருவாக்காத வழிபாடுகள் பிரயோசனம் குறைந்தவை பயன் தூண்டியவை வழிபாடுகளுடைய வெளிப்பாடாக பண்பாடுகள் அமைய வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு அக்லா நல்ல பண்புகளை பண்பாடுகளை முழுமைப்படுத்துவதற்காகவே நான் ஒரு நபியாக ரசூலாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் அழைவு செல்ல நேரம் இந்த வகையில் இஸ்லாம் வழிபாடுகளை வலியுறுத்துவது போலவே எல்லா வகையான மனித பண்பாடுகளையும் விளிமையங்களையும் உயர் குணங்களையும் வலியுறுத்தி நிற்கிறது இஸ்லாம் சொல்லும் பண்பாடுகளுடைய பட்டியல் மிக மிக நீண்டது உண்மை வாய்மை நம்பிக்கை நாணயம் பொடை, ஈகை வீரம் பொறுமை என்று பண்பாடுகளுடைய பட்டியல் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே நீண்டு செல்வதை பார்க்கிறோம் இன்றைய இந்த கொத்துபாவிலே இஸ்லாம் சொல்கின்ற பண்பாடுகளிலே நம் அனைவருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பாட்டை பற்றி சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் எதிர்பார்க்கின்றேன் இஸ்லாமிய தகவல்களே அந்த பண்பாடுதான் நாகரிகமாக நடந்து கொள்வது எல்லா சந்தர்ப்பங்களிலும் அழகான முறையில் நடந்து கொள்வது இங்கிலமாக நடந்து கொள்வது பிறருடைய உணர்வுகளை மதித்து நடந்து கொள்வது இஸ்லாம் சொல்கின்ற பண்பாடுகளிலே ஒழுக்கங்களிலே மிக முக்கியமான ஒரு பண்பாடாக பல போது பலர் கண்டுகொள்ள தவறுகிற ஒரு பண்பாடாக இந்த பண்பாட்டை சொன்னால் அது பிணையாது இருக்காது என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் மெனஸ் என்று சொல்கிறார்கள் குட் பிஹேவியர் குட் கண்டக்ட் என்று சொல்கிறார்கள் இவை எல்லாம் கல்ச்சர் மேற்கு உலக கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட விவகாரமாகத்தான் பெரும்பாலும் கருதப்படுகிறது ஒருவர் கல்சர்ட் மேன் ஒருவர் மேன் ஒருவர் ஹைலி சிவிலைஸ்ட் மேன் என்று வர்ணிக்கப்படுகிற போது அவர் ஒரு முஸ்லிமாக இருப்பாரா என்ற சந்தேகம் சில போது சில மட்டங்களில் எழுதுவதுண்டு ஒரு சிவிலைஸ் கல்ச்சர் போலீஸ் ஆன ஒருவர் முக்கியமாக இருப்பார் ஆனால் எல்லா முஸ்லிம்களும் இவ்வாறு நாகரிகமானவர்களாக இங்கிதம் உடையவர்களாக பண்பாடு உடையவர்களாக இருப்பார்களா என்ற கேள்வி எழுப்பப்படாமல் இல்லை ஒருவரை பார்த்து சொல்வோம் அவர் ஜீனுடைய விஷயத்தில் பலீனமானவராக இருந்தாலும் கல்ச்சிலை என்று சொல்ார்க்கத்தை பின்பற்றும் இருந்தாலும் அவர் கல்ச்சர்டாக இல்லை சிவிலைஸ்டாக இல்லை எனவே மார்க்கத்தை படிப்பதற்கு பள்ளிவாசலுக்கு செல்லுங்கள் கல்ச்சரை மனத்தை படிப்பதற்கு படிப்பதற்கு செல்லுங்கள் என்ற நிலை தான் நாகரீகமான நாகரீகத்தை உலகத்துக்கு சொல்ல வந்த மார்க்கம் நாகரிகமான மனிதர்களை உருவாக்க வந்த மார்க்கம் இஸ்லாம் ஒரு பக்கம் தீன் என்றால் மறுபக்கம் இது ஒரு நாகரிகம் இஸ்லாம் அனைத்துக்கு மேலாக அது ஒரு நாகரிகம் அது ஒரு பண்பாடு கலாச்சாரம் எனவே நாகரிகமாக நடந்து கொள்வது நடந்து கொள்வது கேட்டதையாக நடந்து கொள்வது ஒவ்வொரு இடத்துக்குரிய மனத்தை எட்டிக்கத்தை தேடுவது என்பது இஸ்லாத்திற்கு புறம்பான ஒரு விஷயம் அல்ல இஸ்லாம் வலியுறுத்து மிக முக்கியமான ஒரு பண்பாடு என்பதை பல போது நாம் உணர்ந்து கொள்ளாமல் இருப்பது கவலைக்குரிய விஷயம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் நாகரிகமாக நடக்க வேண்டும் உண்மை பேச வேண்டும் விளங்குகிறது நம்பிக்கை நாணயத்தோடு நடக்க வேண்டும் என்று சொல்கிற போது புரிகிறது பொறுமை பேர வேண்டும் என்று சொல்கிற போது விளங்குகிறது சுரோகம் செய்யக்கூடாது நம்பிக்கை மோசடி செய்யக்கூடாது என்று சொல்கிற போது விளங்குகிறது ஆனால் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிற போது சிலருக்கு அது புரிவதாக தெரியவில்லை எனவேதான் இஸ்லாமிய உலகத்துக்கு மீண்டும் ஒருமுறை இஸ்லாம் வலியுறுத்துகிற நாகரிகமாக நடந்து கொள்வது என்ற பண்பாட்டை நாம் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய தேவை உருவாகியிருக்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையிலே இஸ்லாம் சொல்கிற ஏழைய பண்பாடுகளை சேர்வது போல நாகரீகமாக நடந்து கொள்ள பழக வேண்டும் குடும்ப வாழ்க்கையிலே நாகரிகம் சமூக உறவுகளின் போது நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் பெற்றோரோடு நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் கணவனோடு மனைவி மனைவியோடு கணவன் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் நண்பர்களோடு உத்தார் உறவினர்களோடு அண்டை அயலவர்களோடு நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் பாதையில் செல்கின்ற போது நாகரிகம் விருந்துக்கு செல்கிற போதும் விருந்து படைக்கிற போதும் பேண வேண்டிய நாகரிகமான பண்புகள் இருக்கின்றன இவை பேணப்பட வேண்டும் சொன்னார்கள் ஒரு நீண்ட சொன்னார்கள் கிளைகளை கொண்டது ஈமானுக்கு பல பிரான்சஸ் உண்டு ஈமனுடைய கிளைகளிலே ஒரு முக்கியமான கிளைதான் அதாவது ஒரு முஸ்லிம் மொடர்ச்சியாக இருப்பான் ஒரு முஸ்லிம் இருக்கும் அல்லது காணப்படும் ஒரு முஸ்லிம் எப்போதும் உணர்வு கொண்டவர் ஒரு சார் தனது தவறை உணர்ந்து கொள்வான் வெறும் எக்ஸ்பிரஷனை கொண்டே அவனுக்கு இது பிழை என்பது புரிந்துவிடும் ஒரு தவறை அவன் உணர்ந்து கொள்வான் இது இயல்பான தன்மை ஈமானுடைய இயல்பான வெளிப்பாடு வாய்ப்புக்குரிய தவறுகளே அல்லாஹுடைய நல்லே இஸ்லாமிய வரலாற்றை பார்த்தால் சீராவை பார்த்தால் இமான்களுடைய வாழ்க்கை தலையை பார்த்தால் எப்படியெல்லாம் அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாகரிகமாக பண்பாடாக நடந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும் மனைவியோடு நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மனைவி கணவனோடு நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் ஒருவர் ஒரு உதவி செய்தால் அவருக்கு நன்றி என்று சொல்வது என்று சொல்வது தேங்க்யூ வெரி மச் என்று சொல்லுவது ஒரு பெரிய கிழக்கத்தியாக ஒரு பெரிய பண்பாடாக இன்றைய உலகத்திலே கருதப்படுகிறது ஆனால் எத்தனை மறைவுமார் தமக்கு வாழ்வாதாரத்தை தருகின்ற தமது கணவன்மாருக்கு நன்றி சொல்கிறார்கள் நன்றி என்று சொல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் வாய் விட்டு வாய் திறந்து சொல்கிறார்கள் கல்லவ்வாஹ் மகன் சொல்கிறார்கள் ஒரு பெடைய கணவன் கால் தேவை இருக்கும் நிலையிலும் கூட தனது கணவனிலே அவள் தங்கி வாடுகின்ற நிலையிலும் கூட தனது கணவனுக்கு நன்றி சொல்லாத பெண்ணை அல்லாஹ் மறுமையில் கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான் ான் என்று சொன்ன பண்பாடு ம ஒரு கணவன் தனது மனைவிக்கு உணவு கொடுப்பது உணவு ஊற்றுவது ஒரு கவனம் உணவு உணவை பருப்புவது இந்த காலத்தை பொறுத்தவரையிலே மேற்குலக நாகரிகமாக கருதப்படுகிறது திருமண வைபவத்திலே பகிரங்கமாக எல்லோரும் இருக்கும் இடத்திலே மணமகன் மணமகளுக்கும் மணமகள் மணமகளுக்கும் உணவு ஊக்குவார்கள் பிறந்த நாள் வைபவத்திலே பாட்டிகளிலே ஒருவருக்கொருவர் ஊட்டுவார்கள் தீட்டுவார்கள் கல்ச்சராக கருதப்படுகிறது ஆனால் சொல்கிறார்கள் நீ செலவு செய்கின்ற ஒவ்வொரு செலவும் அது அல்லாவுக்காக செய்யப்படுகிற போது அதற்கு நிச்சயமாக கூலி உண்டு நீ உனது மனைவியுடைய வாயிலே ஒரு கவலம் உணவை வைப்பது கூட கவலம் உணவு ஊட்டுவது கூட நிச்சயமாக பெற்று தரும் என்று சொன்னார்கள் எத்தனை கணவன்மான் தனது மனைவிமாருக்கு வீட்டிலே ஒரு உணவு கவலத்தை ஊட்டுகிறார்கள் தமது மனைவிமாருக்கு ஒரு பிடி உணவை எடுத்து வாயிலே வைக்கிறார்கள் இதனை எத்தனை பேர் இஸ்லாமிய நாகரிகமாக கருத்துகிறார்கள் இஸ்லாம் சொல்லும் பண்பாடாக பார்க்கிறார்கள் இஸ்லாம் சொல்லும் குணமாக பார்க்கிறார்கள் அவுடைய ரசூனுடைய துண்ணாவாக பார்க்கிறார்கள் எப்படிப்பட்ட நாகரிகமான மாற்றம் இவ்வளவு நாகரிகமான பண்பாடுகளை மனத்தை சுமந்திருக்கிற நாம் எந்த அளவு தூரம் இவற்றை அண்டாத வாழ்க்கையில் பெறுவோர்களாக பின்பற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்கவர்கள் தனது குடும்பத்தாரோடு இவ்வளவு நாகரிகமாக நடந்து கொண்டார்கள் என்பதை அவருடைய சீராவை பார்க்கிற நாம் தெரிந்து கொள்ள முடியும் சல்ல அல்லாஹன் தனது எல்லா மணிமார்களையும் மற்றொரு நபமையை சூழத்தான் வீடுகளை அமைத்து குடியமற்றி இருந்தார்கள் ஆனால் அவர்கள் மத்திய பக்கத்திலே ஒரு வீடவுண்டை நிர்மாணிக்கவில்லை அவர்களை மத்திய நபி பக்கத்திலே ஏனைய மனைவிமார்களை குடியமர்த்தது போல குடியமர்த்தவில்லை மாற்றமாக மதீனாவிலே பசுமையாக காணப்படுகிற அல் அவாளி என்ற இடத்திலே அவருக்கு ஒரு வீட்டை நிர்மாணித்து அங்கு மாரியத்துள பகுதியாவை குடியமர்த்தினார்கள் நமக்கு ஏன் தெரியுமா ஏன் எல்லா மனைவிமார்களும் சூழலிலே வளர்ந்தவர்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவர்கள் மாரியத்துள பகுதியா என்ற அந்த எழுத்து எழுத்து நாட்டு பெண்ணை பொறுத்தவரையிலே நை நதி கரையிலே பசுமையான பூமியிலே பிறந்து வளர்ந்தவர் அந்த பெண்ணுக்கு தன்னுடைய மனைவிக்கு இந்த பாலைவன சூழல் பொருத்தமாக இருக்காது எனவே அவருக்கு ஒரு பசுமையான இடத்தில் வீடு நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள் அந்த வகையிலே அந்த தனது மனைவி உடைய உணர்வை மதித்து தேவையை சரியாக உணர்ந்து சல்லவல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் மாரியத்துவ பகுதியாவுக்கு மிகப் பொருத்தமான விதியில் பசுமையாக காணப்படுகிற அந்த அவா என்ற இடத்திலே வீட்டை கட்டிக் கொடுக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நான் மாறுவிடாய் காலத்தில் இருந்தேன் நபி அவர்கள் என்னை பார்க்க வந்தார்கள் நான் ஒரு கிண்ணத்திலே நீர் பகி கொண்டிருந்தேன் நான் பகி கொண்டிருந்த அந்த நீர் கிண்ணத்தை என்னிடமிருந்து அன்பாக வாங்கி எடுத்த ரசூலுல்லாய் சல்லுள்ளே அந்த பாத்திரத்திலே எந்த இடத்தில் வாய் வைத்து நீர் பருகிறேனோ அதே இடத்தில் வாயை வைத்து ரசூல்லாய் சொல்லுள்ள நீர் பருகிறார்கள் ஆயிட்டாவே நீங்கள் இருக்கிற இந்த நிலைமை என்னை பொறுத்தவரையிலே எனக்கு சண்டனமானது அல்ல இந்த நிலையிலும் உங்களை நான் மதிக்கிறேன் உங்கள் உணர்வை மதிக்கிறேன் எந்தளவுன்றால் நீங்கள் எந்த பாத்திரத்தில் நீர் குடித்தீர்களோ அதே பாத்திரத்தில் பாருங்கள் உங்களது உதற்றீர்களோ பாருங்கள் ஆயே செல்லா என்னவர்கள் அங்கே ஆயா வசி அல்லா அண்ணா அவர்களுக்கு சொல்லாமலேயே தனது செயல் மூலமாக உணர்த்துகிறார்கள் எத்தகைய நாகரிகம் இது எத்தனை கடவுன்மார் தனது மனைவிமார்களுடைய உணர்வுகளை மதித்து உணர்ச்சிகளை மதித்து நடந்து கொள்கிறார்கள் உணர்வு கொடுக்கிறோம் எந்த அளவு எமது வாழ்க்கை துணைகளோடு நாகரிகமாக நடந்து கொள்கிறோம் அவர்களுடைய உணர்வுகளை மதித்து நடந்து கொள்கிறோம் இதுதான் இஸ்லாம் சொல்கிற சேட்டத்தை இஸ்லாம் சொல்கிற மேனஸ் இஸ்லாம் சொல்கிற இவைழமாக புரியப்பட வேண்டும் இவைதான் இஸ்லாத்துடைய ரூலாத்துடைய ஆட்டுமா இஸ்லாத்துடைய அடிநாதம் இஸ்லாத்துடைய ஜீவநாதம் என்பதை பல போது நாம் புரிந்து கொள்ள மறந்துவிடுகிறோம் நான் சொல்கிற நாகரிகமாக நடந்து கொள்ளல் என்ற இந்த பண்புக்கு வரையறைகள் இல்லை நேரடியாக போனாரங்களை தேட வேண்டிய அவசியம் இல்லை இவையெல்லாம் உயர்ந்த மனித விழிவியங்களோ இவையெல்லாம் உயர்ந்த நாகரிகங்களோ இவை எல்லாம் உயர்ந்த பண்பாடுகளோ அவையெல்லாம் இஸ்லாம் சொல்கிற நாகரிகம் எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யாரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதை அறிந்து செலுத்தி வைத்திருப்பவன் தான் உண்மையான இவை விசுவாசியாக இருக்க முடியும் ஆய்தா ரசி அல்லா வல்லா அவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ரசூருல்ல ஒரு சிலமோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நபி அவர்களை பார்த்து நபி அவர்களே உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்லுமா சொல்கிறார்கள் அந்த பத்து பெண்களுடைய கணவன்மார் தொடர்பான கதைகளை சொல்கிறார்கள் அல்லாஹோல் அல்ல அமைதியாக இருந்து தனது மனைவி அன்னை ஆயா ரவி அல்லா சொன்ன அந்த கதைகளை கேட்கிறார்கள் இறுதியாக சல்ல அல்லாஹம் அவர்களை வெடித்து அல்லாவுடைய ரசூனில் இன்னொரு கதை இருக்கிறது அதையும் சொல்லிவிடுகிறேன் அது அபுதர் உம்முதர் என்ற ஒரு தம்பதியுடைய கதை அபூதர் உம்முதரின் மீது அன்பை கொத்தினார் அளவிலான பாசம் கொண்டிருந்தார் ஆனால் பிற்பட்ட காலத்திலே அபுதர் உம்முதர் ஐ விவாகரத்து செய்தார் ி விட்டார் அூதரே என்று பத்து கதைகளையும் சொல்லி முடிக்கிறார்கள் அன்னை ஆச்சா ரசு அல்லா அவர்கள் அல்லாஹ் ரசூல் அல்ல அல்லாடைய கேட்ட செய்ய பாருங்கள் பண்பாட்டை பாருங்கள் தனது மனைவி சொன்ன பத்து பேருடைய கதைகளையும் அமைதியாக இருந்து கேட்டது மாத்திரமல்ல அந்த பத்து கதைகளின் முத்தாய்ப்பாக இருந்த பத்தாவது கதையை கேட்டுவிட்டு பல்லாஹு அவர்கள் தனது அருமை மனைவி ஆயா அவர்களை பார்த்துக் கொள்கிறார்கள் ஆயே நானும் எப்படி அபூதர் உம்முதரோடு அன்பாக இருந்தாரோ அப்படி உங்களோடு அன்பாக இருக்கிறேன் ஆனால் அவர் கடைசி காலத்தில் தனது மனைவியான உம்முதரை போலித்து செய்தது போல நான் உங்களை அவ்வாறு செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார்கள் இஸ்லாமியம் இதுவல்லவா பண்பாடு குடும்ப வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வது எப்படி கணவனுடைய உள்ளத்தை கவர்வது எப்படி மனைவியை மகிழ்விப்பது எப்படி இவற்றை தெரிந்து கொள்வதற்காக ார்கள் இறங்குார்கள்ணியானுபுல்ல சொல்ல வாழ்க்கையிலே அற்புதமான முன்மாதிரி இருக்கிறது எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு தேவையான அனைத்து தன்மைகளும் காணப்படுகின்றன தொழுகிறோம் நோன்பு பிடிக்கிறோம் செய்கிறோம் அமளி பாசில் ஈடுபடுகிறோம் நன்மை எழுகிறோம் தீமை விளக்குகிறோம் ஆனால் எந்த அளவு தூரம் நாகரிகமாக நடந்து கொள்கிறோம் குடும்பத்தாரோடு எந்த அளவு நாகரிகமாக நடந்து கொள்கிறோம் உள்ளத்தை எந்த அளவு தூரம் மகிழ்விக்கிறோம் சந்தோஷப்படுத்துகிறோம் அவருடைய உணர்வுகளை மதித்து நடந்து கொள்கிறோமா இவை எல்லாம் ஆர்க்கம் தீன் என்பதை எந்த நாம் புரிஞ்சி வைத்திருக்கிறோம் மனைவி ஒரு வார்த்தை பேசல் பொறுவோம் இரண்டு வார்த்தைகள் பேசினால் தாங்கிக் கொள்வோம் மூன்றாம் வார்த்தை பேசுகிற போது பொங்கிக் கொண்டு வரும் நான்காவது வார்த்தையை தொடர்ந்து என்ன வரும் என்பதை பலரை பொறுத்தவரை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கார் இதுவா தீன் இதுவாத் இதுவா இஸ்லாம் சொல்கிற நாகரிகம் மார்க்கம் உள்ளவர்களிடம் நாகரிகம் இல்லை மார்க்கம் உள்ளவர்களிடம் பண்பாடு இல்லை என்று சொல்லப்படுகிற அவரை இந்த சம்பாதித்து கொடுத்தவர்கள் யார் மகனுக்கு மார்க்கம் இருக்கிறது ஆனால் நாகரிகம் தெரியவில்லை பாப்பாவிடம் மார்க்கம் இருக்கிறது ஆனால் வாப்பாவுக்கு பண்பாடு தெரியவில்லை என்று இன்னால் பேசுகின்றவர்களை பின்னால் பேசுகின்ற குடும்ப அங்கத்தவர்களை நாம் பார்க்காமல் இல்லை இந்த நிலைமை படுமோசமானது இந்த தீனுக்கு பொய் சாட்சியம் சொல்வதாக இருக்கும் ஒவ்வொருவரும் தனது மனைவி அழகாக இருக்க வேண்டும் அலங்காரமாக இருக்க வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் அலங்கரித்துக் கொண்டு வேண்டும் என்பதில் பெரிய ஆர்வம் இருக்கிறது எனது மனைவி எனது உணர்வுகளை மதித்து சுத்தமாக இருக்க வேண்டும் அழகாகவும் அலங்காரமாகவும் அலங்கரித்துக் கொண்டும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் அதே எனது மனைவியும் நான் சுத்தமாக இருக்க வேண்டும் அழகாக அலங்காரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவாலே அவளுடைய உணர்வு மதிக்கப்பட வேண்டுமே என்று சிந்திப்பவர்களை தெளித்திருக்கிறார்கள் அப்துல் அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் எனது மனைவி எனக்கு முன்னால் அழகாக அலங்காரமாக தன்னை அலங்கரித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புவது போல நானும் எனது மனைவிக்கு முன்னால் என்னை அலங்கரித்துக் கொண்டு அழகாக இருப்பதை விரும்புகிறேன் சொல்வது யார் அப்துபாஜின் இதுதான் இஸ்லாம் சொல்கிற கேட்டி இஸ்லாம் சொல்கிற டீசன்சி இஸ்லாம் சொல்கிற பல போது நாம் இவற்றை புரிந்து கொள்ள தவறி விடுகிறோம் பாதையில் செல்கிற போது பேணப்பட வேண்டிய நாகரிகமான பண்பாடுகள் இருக்கின்றன அந்த பண்பாடுகள் இஸ்லாம் சொல்கிற பண்பாடுகள் உபதேசத்தை அல் குரான் சொல்கிறது அந்த உபதேசம் எவ்வாறு ஒருவர் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அதிகம் வலியுறுத்துவதை பார்க்கிறோம் இயக்க மகனே நீ நடக்கும் போது நடக்க வேண்டும் நடக்கிற நேரம் அந்த நடையிலே ஒரு நாகரிக இருக்க வேண்டும் அந்த நடையிலே ஒரு பண்பாடு இருக்க வேண்டும் போது உனது குரலை தாழ்த்திக் வேண்டும் குரலை தாத்தி பேச வேண்டும் என் அங்கரன் அப்பாசிள் அமீர் சத்தங்களிலே அருவறுக்கத்தக்க சட்டம் கலினுடைய சத்தம் என்று ரஹ்மான் அலி அப்பலாத்து வஸ்லாம் அவர்கள் தனது மகன் உபதேசம் செய்ததாக கூறி ஆண் சொல்கிறது சத்தத்தை பற்றி ஏதாவது நமக்கு கவலை இருக்கிறதா உலகமே சவுண்ட் ஒளி மாத்தாடுதல் பற்றி பேசுகிறது ஆனால் மூன்றாம் உலக நாடுகளிலே முஸ்லிம் நாடுகளிலே இஸ்லாமிய உலகத்திலே இந்த விழிப்புணர்வு ஒரு எவையான மேற்குலக நாடுகளுக்கு போனால் அங்கு வாகனங்களிலே ஹோன் சத்தத்தை மிக அரிதாகத்தான் சேர்ப்போம் இங்கு ஹோன் சத்தம் இல்லை என்றால் என்ன நாட்டுக்கு நடந்திருக்கிறது என்று ஒரு முறைக்கு இருமுறை பார்ப்போம் எங்கு பார்த்தாலும் சேவை உள்ள நிலையிலும் அனாவசியமாக போன் அடிக்கிற நிலையை பார்க்கிறோம் இது இஸ்லாம் சொல்கிற நாகரிகம் சொல்கிற பண்பாடு அல்ல போன் சட்டம் மாத்திரம் அல்ல அதான் ஒன்றிய எடுத்துக்கொள்வோம் ஏக காலத்தில் பல மத்திதிகளிலே உயர்ந்த ஒழியமிலே அதான் இருக்கிறார்கள் முதியவர்கள் மதிக்கப்பட வேண்டும் இஸ்லாம் சொல்கிற நாகரிகம் நாகரிகமாக நடந்து கொள்ளல் நாம் இருக்கிறோம் அடுத்தவர்கள் எங்களால் அவலைப்படுகிறார்களே அவசைப்படுகிறார்களே என்ற உணர்வு நமக்கு இல்லை ஏனென்றால் எல்லா பண்பாடுகளையும் பேசுகிற நாங்கள் நாகரிகமாக நடந்து கொள்ளல் என்ற இஸ்லாசுடைய அடிப்படையான இந்த பண்பாட்டை இங்கிதமாக நடந்து கொள்ளல் என்று இந்த பண்பாட்டை திறருடைய உணர்வுகளை மதித்து நடந்து கொள்ளல் என்று இந்த பண்பாட்டை படிக்க மறந்துவிட்டோம் பேச மறந்துவிட்டோம் வலியுறுத்த மறந்துவிட்டோம் கொரான் சொல்கிறது உலகம் இடம் கொடுங்கள் அல்லா உங்களுக்கு இடம் தருவான் இடம் கொடுங்கள் இடம் தருவான் இடம் கொடுங்கள் மஜிசம் இடம் கொடுக்க வேண்டும் பாதையிலே வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறோம் ஒருவர் வந்து இடம் கொடுக்குமாறு கேட்கிறார் ஓவர் பண்ண விட மாட்டோம் என்ன இவருக்கு அவசரமாம் பார்ப்போம் ஒரு கை இதுவா இஸ்லாம் சொல்கிற நாகரிகம் வருபவருக்கு இடம் பார்க்க கொடுக்க வேண்டும் இது மார்கம் தவர்களே இது தீ தவர்களே இதுவர்களே கல்ல ஒரு நாள் மத்தியிலே அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு நாட்டுக்கு ஒரு அரபி வருகிறார் நம்பியவர்கள் விலகி இடம் கொடுக்கிறார்கள் அவர் உட்காருவதற்காக விலகி இடம் கொடுக்கிறார்கள் அவருக்கு அதிசயம் நீங்கள் நான் வந்த எனக்கு விலகி இடம் தருகிறீர்கள் தன்னுடைய ஒரு சகோதரன் வந்தால் அவனுக்கு விலகி இடம் கொடுப்பது ஒரு முத்துமின் மீது என்று சொன்னார்கள் இந்த பண்பாட்டை இந்த நாகரிகத்தை எந்த அளவு தடைகளிலே மத்ததிகளிலே வீடுகளிலே பாதையிலே சேரக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் இந்த சந்தர்ப்பத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும் பாதையிலே போய்கொண்டிருக்கிறோம் அங்கே ஒரு வாழைப்பட தோல் இருக்கிறது ஒரு கழிவு இருக்கிறது ஒரு குப்பை இருக்கிறது இதனை பாதையில் இருந்து அகற்றுவது சதப்பா தர்மம் இன்மான் உடைய ஒரு கிளை என்று சொல்கிறது மார்க்கம் மாதூ பாதையிலே உள்ள கற்கள் முற்கள் குப்பை கூடங்கள் ஊர்களுக்கு போய் பார்த்தால் நகரப்புறங்களிலே முஸ்லிம்கள் வாழ்கிற பகுதிகளை போய் பார்த்தால் அங்கே அவர்கள் குப்பை கூடங்களை அகற்றாவிட்டாலும் பரவாயில்லை குப்பை கூடங்களால் குப்பை தொட்டிகளால் கழிவுகளால் அந்த வீதிகளின் பாதைகளை நிரப்பி இருக்கிற ஒரு அவள் நிலையை நாம் பார்க்கிறோம் எங்கே அவ்வளவு நதியுடைய வழிகாட்டுகள் பின்பற்றப்படுகின்றன பள்ளிவாசலுக்குள் மாத்திரமா மார்க்கம் மகிழ்ச்சிகளில் மாத்திரமா மார்க்கம் வீலுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற கிரியைகளின் போது மாத்திரமா மார்க்கம் மருத்துக்குரிய அல்லாஹின்னாடி அவர்களே இந்த மார்க்கத்துக்கு மிக பிழையான சாத்தியம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த கசப்பான உண்மையை நாம் புரிய வேண்டிய காலம் பிறந்திருக்கிறது பாதையிலே எச்சு துப்புவது இஸ்லாம் சொல்கிற நாகரிகத்துக்கு முரணானது பப்ளிக் பிளேசஸ் மக்கள் நடமாடுகிற இடங்களிலே புகைப்பது இஸ்லாம் சொல்கிற நாகரிகத்துக்கு முரணானது புகைப்பது ஹராமானது என்பது வேறு விஷயம் புகைப்பவர்கள் கூட குறைந்த பட்சம் அடுத்தவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பை தவிர்க்கும் வகையில் குறைந்தபட்சம் நடந்து கொள்ள வேண்டும் உலகம் பேசுகிறது ஒருவர் புகைக்கிற போது அவர் மாத்திரமல்ல பாதிக்கப்படுகிறார் அவர் வீட்டிலே புகைக்கிற போது மனைவி பாதிக்கப்படுகிறார் மனைவி உடைய வயிற்றிலே இருக்கிற சிசு பாதிக்கப்படுகிறது வீட்டில் இருக்கிற குழந்தைகள் முதியவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் காரியாலயத்தில் உள்ள சகபாடிகள் பாதிக்கப்படுகிறார்கள் பாதையை செல்பவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் குறைந்தபட்சம் இவருடைய புகைத்தலால் ஏற்படுகிற விளைவிலே மூன்றில் ஒரு பகுதி அவர்களை தாக்குகிறது என்ற கருத்தை இப்போது விஞ்ஞானிகள் ஊர்ஜிதம் செய்திருக்கிறார்கள் இந்த நாகரிகம் இந்த ஒரு தூரம் பேணப்படுகிறது இந்த ஹதீசை ஆழமாக கவனியுங்கள் இன்னல் மலா மனிதர்களுக்கு எதனால் எல்லாம் இடையூறு மனிதர்களுக்கு எதனால் எல்லாம் நோவிலை ஏற்படுகிறதோ அவனால் எல்லாம் மலக்குகளும் நோவிலை அடைகிறார்கள் எதுவெல்லாம் மனிதர்களை நோவிக்குமோ எதுவெல்லாம் மனிதர்களுக்கு இடையூறாக அமையுமோ அவையெல்லாம் மலக்குகளுக்கும் நோவிலையாக இடையூறாக அமையும் சத்தம் போடுகிறோம் கூச்சல் எழுகிறோம் மனிதர்களுக்கு இடையூறு மலக்குகளுக்கும் இது இடையூறு பாதைகளிலே கழிவுகளை கொட்டுகிறோம் குப்பை கூளங்களை வீட்டுகிறோம் மக்களுக்கு இடையினால் இதன் வெட்டினால் இடையூறு மலக்குகளுக்கும் இதனால் இடையூறு நோவினை மலர்கள் நோவினை அடைந்தால் என்ன செய்வார்கள் லான செய்வார்கள் பவிப்பார்கள் மனிதர்களுக்கு இடையூறு ஏற்படும் பொருளெல்லாம் மலக்குகள் நோயினை அடைந்து மலக்களுடைய தாபத்துக்கு கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும் பாதைகள் போது எந்த அளவு தூரம் பாதையுடைய ஒழுங்குகளை பேருகிறோம் சட்டங்களை தேடுகிறோம் நாட்டிலே போக்குவரத்து சட்டங்கள் இருக்கின்றன இருக்கின்றன இவற்றுக்கு கட்டுப்படுவது மாற்றம் நாகரிகமாக நடந்து கொள்வது ஒழுங்குகளை பேணி நடந்து கொள்வது இடையூறு இல்லாமல் நடந்து கொள்வதுக்கு பயந்து சட்டத்துக்கு பயந்து சண்ட படத்துக்கு பயந்து ஒழுங்குகளை தேணுவது அல்ல ஒரு இஸ்லாமிய பண்பாடு எங்கெல்லாம் ஒழுங்கும் ஒழுக்கம் இருக்குமோ அந்த ஒழுங்கை ஒழுக்கத்தை தேணுவதுதான் இஸ்லாம் சொல்கிற பண்பாடு அவர்கள் சொல்கிறார்கள் பாறை ஓரங்களிலே குண்டிக் கொண்டிருப்பதை பாதை வழிய அரசரிக்கிறேன் அமர வேண்டிய நிர்பந்தம் வந்தால் பாதைக்குரிய ஹக்கை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் பாதைக்குரிய ஹக்குகள் என்ன சொல்கிறார்கள் பார்வையை தாக்கிக் கொள்வது அதா போவோர் வருவோருக்கு இடையூறு செய்யாமல் இருப்பதுக்கு பதவி சொல்வது விளக்குவது பதிவாய்கிறாரி நமது இளைஞர்கள் நமது வாலிபர்கள் நமது சிலார்கள் வீரி வழியே பாதை ஓரங்களிலே தந்து பொந்துகளிலே இரவு பகலாக நின்று அறத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இஸ்லாம் சொல்கிறாரு நாகரிகம் கமலான் காலத்திலும் சரி விழாக்கள் நடைபெறுகிற காலங்களிலும் சரி நாங்களிலும் சரி நமது இளைஞர்கள் எந்த அளவு தூரம் பாறைகளிலே இஸ்லாம் சொல்கிற இந்த நாகரிகங்களை பேணிகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இவை எல்லாம் சுண்ணாக்கள் இல்லையா சுண்ணாக்கள் என்று ஒரு சில சுண்ணாக்களை பட்டியல் படுத்தி வைத்திருக்கிறோம் அவற்றோடு மாத்திரம் சுண்ணாவை மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம் அவற்றோடு மாத்திரம் சுண்ணா பற்றிய சட்டைகளை வைத்திருக்கிறோம் ஏன் சட்டைகளே இல்லாத இந்த அற்புதமான நான் நீங்கள் பின்பற்றக்கூடாது இங்கு முரண்பாடு இல்லை கருத்து வேறுபாடு இல்லை அபிப்பிராய பேதம் இல்லை எல்லா உள்ளங்களையும் கவரக்கூடிய சுண்ணாக்கள் சந்தோஷப்படுத்தக்கூடிய சுண்ணாக்கள் இஸ்லாத்துடைய நாகரிகத்தை உயர்ந்த குண ஒழுக்கங்களை எடுத்துக்கொள்கிற ஏன் நாகரிகமாக அடையாளங்கள் மாத்திரம் ஏன் முஸ்லிம் கல்சர் என்று இவற்றை பார்க்கக்கூடாது மக்கள் முஸ்லிம்கள் பாதையில் இப்படித்தான் நடப்பார்கள் வாகனத்தை இப்படித்தான் ஓட்டுவார்கள் கௌஸ்திக்கரை இப்படித்தான் பயன்படுத்துவார்கள் மிருகங்களை அவர்கள் குர்பான் கொடுங்குகளை தேழ்ுவார்கள் இது முஸ்லிங்களுடைய கல்ச்சர் சபைகள இப்ப நடப்பார்கள்த்திலும் இப்படி நடப்பார்கள் இதைத்தான் சொல்ல வந்தார்கள் தங்கம்மாவோட சொல்வர்கள் அதுதான் தீன் இதுதான் தீனுக்குள்ள வரைவிழக்கணம் பல போது மறந்து விடுகிறது வழிபாடுகளோடு விடுகிறோம் பண்பாடுகள் பக்கம் நாம் பார்ப்பதில்லை பண்பாடுகளில் விடுகிற குறைகளை நிவர்த்தி செய்வதற்குத்தான் வழிபாடுகளை வைத்திருக்கிறோம் எமது பண்பாட்டிலே உள்ள போலாறுகளை தீ செய்வதற்குத்தான் வழிபாடுகள் வணக்கங்கள் என்ற மனோன்மைதான் காணப்படுகிறது வீடுகளுக்கு செல்கிற போது அடுத்தருடைய வீடுகளுக்கு செல்கிற போது பண்பாடுகளை நாகரிகமான பண்புகளையும் கண்டிப்பாக பெண்ணும் படிக்க வேண்டிய சூரா நாகரிகமாக நடந்து கொள்ளும் முறைகளை சொல்லித் தருகிற சூரா உங்களுடைய வீடுகள் அல்லாத வீடுகளுக்கு தயாராக இருக்கிறார்களா என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்பாயிண்ட்மெண்ட் எடுக்க வேண்டும் இந்த காலத்தில் பார்த்தையில் சொல்வதாக இருந்தால் எந்த ஒரு வீட்டுக்கும் அப்பாயிண்ட்மெண்ட் இல்லாமல் முன் அனுமதி இல்லாமல் செல்லாதீர்கள் அப்பாயின் வெஸ்டர்ன் கல்ச்சர் நல்ல பெஸ்டர் நமக்கு கட்டுத்தந்திருக்கிற உண்டு ஒவ்வொரு இறைவாசியை நீங்கள் ஏரியனுடைய வீடுகளுக்கு செல்கிற போது கண்டிப்பாக அவர்களுடைய அனுமதியை பெற்றுக் கொள்ளுங்கள் எந்த ஒரு வீட்டுக்கும் முன்னறிவு சரியில்லாமல் முன் அனுமதி செல்வதுக்கு முரணானது அல்லாவுடைய அனுமதி தருகிறீர்களா இத்தனை மணிக்கு வர வேண்டும் உங்களுக்கு சௌகரியமா என்று கேட்பது கல்வி கட்டளை நீங்கள் திரும்பிச் சென்று விடுங்கள் என்று சொல்லப்பட்டால் திரும்பி விடுங்கள் அது உங்களுக்கு சுத்தமானது என்று குரான் சொல்கிறது ஒரு வீட்டுக்கு போகிறோம் அனுமதி தரவில்லை அனுமதி தர முடியாது என்று சொன்னால் கோவப்படுவதற்கு இல்லை நாகரிகமாக திரும்பிச் சென்று விட வேண்டும் என்பது குரானுடைய கட்டளை தவறுகளை இந்த பண்பாடுகள் எந்தளவு தூரம் போணப்படுகின்றன ஒரு வீட்டுக்கு திடீரென்று செல்கிறோம் முன் அறிவு முன் அனுமதி இல்லாமல் செல்கிறோம் இதுக்கு பேரும் மகப்பத்தா மார்க்க உணர்வா இல்லை இது மார்க்கத்துக்கு ஒரு நிலைப்பாடு அன்றைக்கு கண்டிப்பாக ஒரு நாள் மகளுக்கு ஒரு அன்சாரி தோழர் விருந்துக்கு வருமாறு அழைப்பு சேர்த்து இன்னும் ஐந்து பேருக்கு அழைப்பு கிடைக்கிறது ஐந்து பேரும் சல்லாற்றோடு செல்கிறார்கள் செல்லும் வழியிலே நபி கண்ட மற்றொரு தோழர் நானும் வருகிறேன் என்று சேர்ந்து கொள்கிறார் அழைப்பு ரசோருபாவுக்கும் இன்னும் ஐந்து பேருக்கும் மாத்திரம்தான் இடையிலே மற்றொருவரும் சேர்ந்து கொள்கிறார் நபி அவர்கள் எப்படி நாகரிகமாக நடந்து கொண்டார்கள் என்பதை பாருங்கள் அந்த அன்சாரி சோழருடைய வீட்டுக்கு சென்றவுடன் நபி அவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள் சகோதரரே எனக்கு அழைப்பு கிடைத்தது வந்திருக்கிறேன் இன்னும் ஐந்து பேருக்கு அழைப்பு கொடுத்திருக்கு கொடுத்தீர்கள் வந்திருக்கிறார்கள் இடையிலே மற்றொருவர் சேர்ந்து கொண்டார் நீங்கள் விரும்பினால் அவரை விருந்துக்கு அனுமதிக்கலாம் நான் ால் அவரை போயிலுக்கு என்ன நடக்கும் திருவா இஸ்லாம் சொல்கிற நாகரிகம் திருவா பண்பாடு வீடுகளுக்கு செல்கிறோம் வீடுகளுக்கு சென்று கதவுகளை தட்டுகிறோம் என்று தட்டுகிறோம் அங்கே ஒரு மணி இருந்தால் அந்த மணியை எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிக்கிறோம் இதுவெல்லாம் இஸ்லாம் சொல்கிற நாகரிகம் மிகவும் நலினமாக நடந்து கொள்ள வேண்டும் மாணவர்கள் மென்மையாக நடந்து கொள்வது எந்த அளவு உயர்ந்த இஸ்லாமிய பண்பாடு என்று பாருங்கள் எந்த விஷயத்தில் அழகாக மாறிவிடும் அழகாக்கிவிடும் விஷயம் கட்டிவிடும் அந்த மென்மை இல்லாத தன்மை அந்த விஷயத்தை நாசமாக்கிவிடும் என்று சொன்னார்கள் இதுதான் நபி அவர்களிடம் காணப்பட்ட மிக முக்கியமான மற்றொரு பண்பு ஒரு வீட்டுக்கு சென்றால் வீட்டு கலவை கட்டிவிட்டு முன்னாள் நிற்கிறோம் சரியாக தலைவாசலுக்கு முன்னால் சிலை போல் நிற்போம் நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு வீட்டுக்கு போனால் அடுத்தவருடைய வீட்டுக்கு போனால் நீங்கள் தலைவாசலுக்கு முன்னால் நிற்காதீர்கள் வலாற்றின் அந்த வீட்டின் கிழக்கு பக்கமாகவோ அல்லது மேற்கு பக்கமாகவோ நீங்கள் நிற்க வேண்டும் நீங்கள் நேரடியாக தலைவாசனுக்கு அவர்கள் உள்ளே உள்ள அவகஸ்துகள் தெரியும் பெண்கள் அவர்கள் வீட்டிலே சுதந்திரமாக இருப்பார்கள் அவர்களை நீங்கள் பார்க்கவில்லை உருவாகும் இதனால் பெரிய சங்கடம் உருவாகும் இத்தகைய நாகரிகம் இஸ்லாம் சொல்லும் நாகரீகம் என்று வழிபாட்டுகள் தவறுகளை விருந்துக்கு போனால் விட்டு நமது வயிறு நிரம்பி விட்டது கரைத்துக் கொண்டிருப்போம் சாப்பிட வேண்டும் அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும் அவர்களுக்கு வேறு வேலைகளுக்கு எந்த கவலையே இல்லை இது நாகரிகமா இது பண்பாடா இதுக்கு பேரு நட்பா இதுக்கு பேரு உரிமையா குரான் சொல்கிறது பயிரா பயந்தும் உணவருந்து விட்டால் உடனடியாக கலைந்து சென்று விடுங்கள் அல்லாவுடைய கட்டளைடைய ஐம்பத்தி மூன்றாம் பசன் உணவருந்தி விட்டால் உடன் கலைந்து சென்று விடுங்கள் இவ்வாறு பண்பாடுகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம் இஸ்லாம் சொல்கிற நாகரிகமான விலையங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம் அவர்கள் மதீனாவுக்கு சென்று அபு அயூப் அல்ல அப்தி ரபியல்லாவுடைய வீட்டிலே தங்குகிறார்கள் வீடு நிர்மாணிக்கப்படும் வரைக்கும் அபு அய்யல் இருக்கிறது அபு அய்யுல் வீடு இரண்டு மாடிகளை கொண்டிருந்தது அபு அய்யூபுல் அம்சாரி பார்த்து நீங்கள் மேல் மாடியலே தங்குங்கள் நாங்கள் குடும்பத்தோடு சீன் மாடியலே தங்குகிறோம் ஆனால் சல்லாவில் சொன்னார்கள் இல்லை நீங்கள் மேல்டியிலே தங்குங்கள் நாங்கள் கீழ்மாடியிலே தங்குகிறோம் ஏனென்றால் என்னை பார்ப்பதற்கு அடிக்கடி மக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் நாங்கள் மேல் இருந்தால் கீழ்மாடியில் இருக்கிற உங்களுக்கு அது பெரிய தொந்தரவாக போயிடும் எத்தகைய நாகரிகம் எத்தகைய பண்பாடு எத்தகைய கேசத்தி எத்தகைய டீசன்சி உணர்வுகளை மதிக்கிற தன்னை வெறும் ஒரு சிலவர்கள் அடுத்த உணர்வுகளை மதிப்பீடு செய்வார்கள் இதுதான் இதுதான் மார்க்கம் இது ஒரு முஸ்லிம்க்கு ஒரு மூவிலுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான மனிதன் ஒரு மனிதனிடம் இந்த டென்ஸ் இருந்தால் அது பெரிய நியமன் இந்த டென்ஸ் இல்லாமல் இருப்பது இருக்கிறதே அது பெரிய நிற்குமன் ஒரு பெரிய முசிபத் ஒரு பெரிய தாபத்தி மலைகளோடு பேசுகிற போது நளினமாக பேசுவது நயமாக பேசுவது பண்பாடாக பேசுவது இது பற்றி குரான் சொல்கிறது நபியவர்கள் ஒரு தவறை கண்டால் ஒரு பிழையை கண்டால் நேரடியாக அதனை சொல்ல மாட்டார்கள் தடக்கையிலே சொல்வார்கள் ஏன் சில மனிதர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்றுதான் சொல்வார்கள் நேரடியாக சொல்ல மாட்டார்கள் யாரை விடுத்து பேசுகிற போதும் பண்பாடாக பேசுவார்கள் அவருடைய தரத்துக்கேற்ப பேசுவார்கள் பாரசீக மன்னனுக்கு நபி அவர்கள் கருத வேண்டுகிறார்கள் எப்படி எழுதுகிறார்கள் முகமதுல்லா எழுதும் கடிதம் ரோம பேரரசன் இறக்கலுக்கு முகமது ரசூடுல்லா எழுதும் கடிதம் ஒரு முஸ்லிம் அல்லாதவரையும் பேரரசர் என்று மரியாதையாக விடுக்கிறார்கள் ரசூலுல்லாய் பல்லல்லா விடுத்து ஆலிமை சொல்லி இஸ்லாம் சொல்கிற நாகரீகம் ரசூல்லாவுடைய இந்த பண்புகள் எல்லாம் இன்று எங்கு போய்விட்டதே என்று சிந்தி பார்க்க வேண்டும் ஒரு நாள் அப்பாஸ்லாஹிடம் கேட்கப்படுகிறது நீங்கள் பெரியவரா ரசூல்ல பெரியவரா வயதில் மூத்தவர் யார் என்ற நோக்கத்தோடு இந்த கேள்வி கேட்கப்படுகிறது அப்பா அல்லா அன்புடைய பண்பாட்டை பாருங்கள் என்னை விட பெரியவர் ஆனால் நான் ரசூல்லாவுக்கு முன்னால் பிறந்தவர் ரசூலுல்லான் என்னை விட பெரியவர் நான் ரசூல்லாவுக்கு முன்னால் திறந்தவர் கேட்கப்பட்ட கேள்வி என்ன நீங்களா வயதில் பெரியவர் ரசூலுல்லாவா நான் தான் பெரியவர் என்று அப்பாசுல்ல சொல்ல விரும்பவில்லை அவர்களுக்கு முன்னால் பிறந்தவர் என்று சிரித்து பார்க்கே இதுதான் சுற்றுலாத்துடைய இதை பல போது நாம் விளங்கிக் கொள்ள தவறி இருக்கிறோம் எனவே இந்த வகையிலே நாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாகரிகமாக நடந்து கொள்ளப்பட வேண்டும் வீட்டிலே பாதையிலே பொது இடங்களிலே பொது போக்குவரத்து சாதனங்களிலே வைபவங்களிலே சந்திப்புகளிலே எல்லா இடங்களிலும் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் மத்தியிலே நாகரிகமாக நடந்து கொள்வது போல மத்தியிலிருந்து வெளியேறி பாதையை தருகிற போது நாம் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் பாடசாலையிலும் பல்கலைக்கழகத்திலும் காரியாலயத்திலும் அனைத்து இடங்களிலும் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் உணர்வுகளை மதிக்க வேண்டும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் எமது கண்ணியத்தை காத்து இஸ்லாமத்துடைய கண்ணியத்தை நாம் காக்க வேண்டும் கேவலமாக இழிவாக காட்சிக்காக பணத்துக்காக வெறும் பட்டத்துக்காக பதவிக்காக சோளம் போய் முதுகை பொறிந்து சிலருக்கு பூஜா தூக்கி வக்காலத்து வாங்கி இந்த ஜீனுக்கும் இந்த ஜீனை சார்ந்தவர்களுக்கும் அவத்தேரை கேவலத்தை சம்பாதித்து கொடுக்கிற கூட்டமாக நாங்கள் இருக்கக் கூடாது நாம் கண்ணியமானவர்கள் அவுலா கண்ணியமானவன் ரசூ கண்ணியமானவர்கள் ஜீன் கண்ணியமானது கண்ணியமாக எல்லா நிலைகளிலும் நடந்து கொள்வோம் பட்டத்துக்கு முன்னாலும் பின்னாலும் யாரு பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் யாரு கண்டாலும் கண்டாவிட்டாலும் காணாவிட்டாலும் நாம் நாகரீகமாக நடந்து கொள்ள வேண்டியவர்கள் நாகரீகமாக நடந்து கொள்வோம் அந்த வகை அல்லாஹ் மகனா எமது பண்புகளை சீர் செய்வானாக நடத்தைகளை சீர் செய்வானாக நாகரீகமாக மனிதர்களாக வாழ்கின்ற உணர்வுகளை மதித்து நடக்கக்கூடிய வளர்ப்பான அடையாள பொருத்தல்களாக ஆற்றி மாற்றி அருள் புரிவானாக அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சு அருள் புரிவானாகி ஆளுமே